வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது யோக சிக்கன் செய்ய தேர்தான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ லீட்டி தயிர் ஒன்றரை கப் பச்சை மிளகாய் மூணு இஞ்சி பூண்டு பேஸ் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜாதிக்காய் ரெண்டு இலக்காய் ரெண்டு செய்முறை முதல்ல சிக்கனை வந்து ஊற வச்சு வச்சிருவோம் அதை கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு போ கொ தயிர் விட்டு சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஊசிக்கு ஏதாவது மாதிரி போட்டு அதில் வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருவோம் கொஞ்ச நேரம் அப்புறம் என்னொரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் கெட்டி தயிர் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜீரகம் ஜாதிக்காய் ஏலக்காய் இந்த ஆடு பொருளையும் போட்டு மிக்சியில நல்லா அரைச்சி வச்சிருவோம் அரைச்சி வச்சிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு வானல்ல இந்த ஊரினை சிக்கனை எடுத்து அதில் போட்டுருவோம் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தயிர் எல்லாம் போட்டு அரைச்சி அடிச்சு அந்த பேஸ்ட்டும் அதில் கொட்டிடுவோம் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த டிஷ்டுக்கு தேவையானாலும் உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பட்டாஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வேக வைப்போம் மேல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுட்டு சிறந்து பார்த்தா வெந்துருச்சுன்னா அது மேலே மிளகு தூள் தூவி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி யோகா சிக்கன் தயார் இது வந்து குயிக் ஸ்டார்ட் ஆர் அது ஈஸி டு ப்ரிப்பேர் எந்த அதிக வேலையோ இல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் டை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திக்கும்